விஷ்ணுடைய அம்சாவதாரமாக கொண்டாடப்படுபவர் வேதவியாசர் ஐந்தாவது வேதமாக போற்றப்படும் மகாபாரதத்தையே நமக்கு கொடுத்தவர் அவர் எளியவர் பணங்காஷ் அற்றவர் ஆனாலும் எப்பேற்பட்ட சொத்தை மனித வளத்துக்காக கொடுத்துள்ளார் அப்ப எளியவர்களாக இருப்பினும் ஏழைகளாக இருப்பினும் தம்மிடத்தில் இருப்பதை பிறரோடே பங்கு கொள்ள வேணும் பிரித்துக் கொடுக்க வேணுங்கிறதை அவரிடத்திலேருந்தே தெரிஞ்சுக்கிறோம் மனு தர்மசாஸ்திரத்திலே மனு பகவான் ஒருத்தொருத்தரும் சம்பாதிப்பதில் ஆறில் ஒரு பங்கை தர்ம காரியத்துக்காக செலவழிக்க வேணும் என்று எழுதி வைத்துள்ளார் ஒருத்தொருத்தருக்கும் தானம் கொடுப்பதற்கும் தர்மம் செய்வதற்கும் அதிகாரம் உண்டு அவ் தக்கா போலே அவசியம் அதை செய்ய அப்படி யாரும் செய்யாமல் இருக்கிறானோ நல்ல பணக்காரனாக இருந்தும் கொடுக்காதவனாக இருக்கிறானோ அவனுடைய கழுத்தில் கல்லை கட்டி கடலில் இறக்கிவிடு என்று ஒருத்தனை சொன்னார் அதே விதர் மற்றொரு புறத்தில் இருந்து பார்த்து ஒருத்தன் ஏழே ஆனால் இல்லாமல் இருந்தும் எந்தவித பொறுமையும் மட்டும் இருக்கிறான் நம்ம இடத்துல ஏற்கனவே இல்லை அப்ப பொறுத்து கொள்ளும் மனப்பை ஆண்மையாவது வேணும் நாம கட்டப்படுறவா அப்ப கட்டத்தை ஏற்றுண்டுதான் ஆகணும் நான் கட்டப்பட்டவன்தான் ஆனா எல்லா சுக்கமும் எனக்கு வேணும்னு சொன்னால் கிடைக்கும் அது உடனடியாக கிட்டாது முயற்சி செய்து உழைத்து உழைத்து தான் அந்த நிலைமை அடைய முடியும் ஆனா ஏழை மக்கள் யார் உழைத்து உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காளோ அதுல அநேகமா பலர் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதத்தினர் தங்களுடைய மறக்கவே மாட்டார்கள் பிறக்கரிச்சே பணக்காரனா பிறந்துட்டான்னு வச்சுக்கோ அப்ப தெரியவே போறதில்லை ஆனா பிறந்து வளரும் போது ஏழ்மையில் இருந்து பிற்பாடு உழைத்து ஒருத்தர் முன்னேறி இருந்தார் அப்ப ஏழ்மையில இருக்கே போட்டு சொக்கா இல்ல கிழிஞ்ச செருப்பு இல்ல வச்சிருந்த சைக்கிள் இதை போல ஏதான் வச்சுப்பான் பழச நாம மறந்து போடக்கூடாது பறக்க ஆரம்பிக்க கூடாது பூமியில கால் பதிந்திருக்கணும் என்று நினைக்கிறார்கள் இது ஒருத்தொருத்தனுக்குமே உண்மை ஆகையால் யாராக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் ஏழையாக இருந்தாலும் பொறுமை வேண்டும் பணக்காரனாக இருந்தாலும் பொறுமை வேண்டும் யார் பொறுக்கிறானோ அவன் பூமியே ஆழ்கிறான் இதை நம்ம ஒத்தத்துடன் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது முக்கியம் உடனே நம்ம இப்ப நான் என்ன சம்பளம் வாங்குறவன் விதர் சொல்றபடிக்கு ஏழேன்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாமா இல்ல நடுத்தர மக்கள்னு நினைச்சுக்கலாமா இல்ல பணக்காரன் நினைச்சுக்கலாமா நாங்க மிடில் கிளாஸா அப்பர் மிடில் கிளாஸா இதெல்லாம் நம்ம உடனே யோசிச்சிட போறோம் பாருங்க இதுக்கெல்லாம் விதர் நல்லாவே சமாதானம் சொல்லி வச்சிருக்கார் யாரும் மிடில் கிளாஸும் இல்லையே அப்பர் மிடலும் இல்லை அப்பர் கிளாஸும் இல்லை மோட்சத்துக்கு போறதுங்கிற பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாம இன்னும் கிளாஸ் ஒசரணும் ஒசரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவாலை தவிர நாம எந்த அப்பர் கிளாஸுக்கும் போயிடல யார் அப்பர் கிளாஸ்ன்னு சொன்னால் அந்த இருந்து ஆழ்வார்கள் ஆசார்ந்தர்கள் இவர்களைத்தான் அந்த உயர்ந்தவர்கள் சொல்லலாமே தவிர அவர்களானா அப்படி சொல்லிக்கவே மாட்டேங்கிறார் நீசனேன் நிறை ஒன்று நிலேன் என் பாசம் வைத்த பரமசொடர் சோதிக்கே அடியேன் பரம மிக தாழ்ந்தவன் பெருமான அடைவதற்கு என்னிடத்தில் என்ன உள்ளது என்ன தகுதி உள்ளதுன்னு அழுவார் சொல்ல முடியாது ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்ப்போம் நம்ம ஒத்தரும் பகவான் அடையணுமே பக்தனா இருக்கமே அதற்குரிய தகுதி நமக்கு இருக்கா எண்ணிக்கான் அவர் உள்ளத்தின்படி நடந்துருப்போமா வீட்டுல பேச்சுவார்த்தை அவர் பிடித்தபடி நடக்கிறோமா நாம எப்படி கோபிச்சுக்கிறோமோ எப்படி சண்டை போடுறோமோ இதெல்லாமா தர்மத்துல சொல்லியிருக்கு கண்ணனுக்கு பிடிச்சதா இருக்க போறது இந்த நினைவு நம்ம ஒத்தத்தருடத்திலையும் வர வேண்டும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள் நிகழத்தான் போகின்றன காமமும் குரோதமும் வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சுட போறதில்லை தொலைஞ்சுடுத்துன்னா இன்னைக்கு வைகுன்றத்துக்கே போட மாட்டோமா அப்புறம் இருக்க மாட்டேன் சம்சாரத்தில் இருக்கும் வரை இப்பூ உலகத்தில் வரை குற்றங்கள் நிகழத்தான் போகின்றன ஏதோ சில பாபங்களை சேர்க்கத்தான் போகிறோம் ஆனால் அதுல ஒண்ணு ஜாதிரியா இருக்கணும் தெரிந்து சேர்த்ததா இருக்கக்கூடாது அந்த பாவத்தை பங்கு அதுக்கு அனுதாபப்படாமல் இறக்கப்படாமல் இருப்பதும் கூடாது அப்படி பண்ணிவிட்டாத்தான் பெருமான் பொறுமையே இழந்து போகிறார் ஆகையால் குற்றங்கள் நேரலாம் அதை குறைத்து கொள்ள வேண்டும் போன வருஷம் பண்ணிருக்கிற பாபத்தை விட இந்த வருஷம் குறைச்சு விட்டேன் மெச்சூரே பக்தி வளருகிறது மெதுமெதுவா பாபத்தை குறைச்சு விட்டேன் ஆனா என்ன பண்றது சம்சாரத்துல இருக்கிறதுனால தெரியா தனத்தாலே காமத்துக்கு வசப்பட்டு கோபத்துக்கு வசப்பட்டு சில சில குற்றங்களை புரிந்து விடுகிறேன் கண்டிப்பா பெருமான் அத்தை க்ஷமித்து ஏற்றுக்கொள்வார் இந்த எண்ணம் முக்கியம் ஆனா தைரியமா நாம பண்ற தான் சரி அப்படின்னு ஒருத்தன் பண்ணிக்கொண்டிருந்த இந்த இருவரும் சூரிய மண்டலத்தை தகர்த்து கொண்டு இன்னும் உயரப்போய் உயர்ந்த கத்திய அடைய போகிறார்கள் அர்ச்சிராதி மார்க்கத்திலேயே போடுவார்கள் யார் அவர்கள் பரிவராடு யோக யுக்த அபிமுகோ ஹத பரிவராட் யோக யுக்தன் நல்ல யோகத்தை பிராக்டிஸ் பண்ணிருக்கானோ நல்ல யோகியோ அந்த யோகி கண்டிப்பாக சூரியகதியை தாண்டி போகிறான் பரிவ்ராட் யோக யுக்த அபிமுகோ ஹத அடுத்தது ரணே யுத்த அபிமுகோ ஹதா புறமுடுகாமல் பிற்கால் வைக்காமல் பிடித்த கத்தி கையிலிருந்து நழுவாமல் நேர்மையான வீரப்போர் புரிந்து யார் ஒருத்தன் வீர மரணம் அடைகிறானோ அவனும் சூரிய மண்டலத்தை தாண்டி போகிறான் ஆக இருவர் யாருக்கு யோகம் கைகூடி இருக்கிறதோ அவனும் முட்டி அடைகிறான் யார் ஒருத்தன் தனக்கு விதிக்கப்பட்ட தர்மமான போர் புரிதலை யுத்தேசாப் பபலாயனம்னு சொல்லுவார்கள் பிற்கால் வைக்க கூடாது புறமுதுகிடுவது கூடாது யார் கையில் ஆயுதம் இல்லையோ அவர்களோட சண்டை செய்வது கூடாது இப்படி நல்ல பண்பாட்டை போரில் எவனு பின்பற்றுகிறானோ அவனும் உயர்ந்த கத்தியை அடைகிறான் அண்டாளுடைய அழகான கற்றுக்கறவை கணங்கள் பலகழந்துலாத கோவல்தான் பொற்கொடியே ஒரு கோவலனை பார்த்து அண்டாள் குற்றமே இல்லாதவனேன்னு கொண்டாடுகிறாள் அவன் என்ன குற்றம் கிடையாதுன்னா கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து ஒருத்தனே பல கரவ மாடுகளை கறந்துடுவானான் அப்படின்னா பார்க்க வேண்டிய தர்மத்திலேந்து விலக மாட்டாள் அவருக்கு இருக்கிறவர் யாதவர் எதுகுலத்திலே பிறந்தார் இடையனாக இருக்கிறார் அந்த இடையர்கள் கண்டிப்பா தினப்படி பலகரந்து தப்பித்தவரின் யாரானும் விரோதிகள் அவர்கள் திரளிய அவர்களுடைய திறலை போக்க சென்று சரி இங்கே வர அளவுக்கு காத்து மாட்டானா இவன் தான் சிங்கத்தின் குறைக்குள்ள போய் அதன் பிடரிய உளக்குகிறான் சென்னு சரி அப்ப தன்னுடைய தர்மமாகற வினப்படி பால் கரத்தலை விடாமல் செய்கிறான் கண்ணனுக்கு ஆபத்து நேரிட்டால் தைரியமா யுத்தத்திலே எதிர்த்து போகிறான் அப்போதும் கையில் ஆயுதம் இல்லாமல் எதிரி வந்தால் அவர்களை கொல்லுவதில்லை யுத்தத்தில் புறமுது காட்டுவதில்லை தான் வேலுக்குள் சென்று சிங்கத்தின் படரியை உதடுகிறான் அப்படி இருக்கிறவன் தான் குற்றம் இல்லாதவன் என் ஆண்டாள் கொண்டாடுறார் அதே போலத்தான் இங்கேயும் செல்லப்படுறது பரிவிராஜ் யோக யுக்த நன்ன தைரியமா சண்டை போட்டு வீரஸ்வர்க்கம் அடைகிறான் இல்லையோ வீர மரணம் அடைந்து விட்டால் அவனும் சூரிய லோகத்தை தாண்டி போகிறான் இப்ப இந்த ரெண்டுலயும் ஒன்னுலே பக்தி யோகம் சொல்லப்பட்டிருக்கு மத்தொன்னில் கர்மயோகம் சொல்லப்பட்டுள்ளது இப்ப இதுதான் அடிப்படை செய்தி ஸ்லோகத்தை மேலெழுந்த வாரியா பார்த்தா யார் யோகியோ அவன் சூரிய மண்டலத்தை தாண்டார் யார் சண்டக்களத்தை போட்டு வீர மரணம் அவரும் சூரிய மண்டலத்துல தாண்டார் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன யார் யோகின்னு சொன்னால் பக்தி யோகின்னு அர்த்தம் கண்ணன் கீதையில் ஆறாவது அத்தியாயம் பிறந்தது சொல்றார் தபஸ்வி கர்மி தோகி பவார்ஜுனன் கேவலம் தவம் புரிவன விட கேவலம் கர்மத்தை செய்பவன் விட கேவலம் ஞானத்தை வளர்த்து கொள்ளுபவன விட இவன் சிறந்தவன் இந்த யோகி தான் மிகச் சிறந்தவன் நான் கீழே இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து கர்மயோகம் ஞான யோகத்தை நன்னா உபேசிச்சிருக்கேன் அர்ஜுனா இப்ப ஆறாவது ஞான யோகம் முடிஞ்சு போச்சு சொல்றன் இந்த யோகம் யாருக்கு கை வந்திருக்கோ அவன் யோகிகளை காட்டிலும் உயர்ந்தவன் யோகி நாமபி சர்வேஷாம் மத்கத்தேன அந்தராத்மனா ஸ்ரத்பாவான் பஜதே யோமாம் சமே யுக்தமோ மகா கீழே சொல்லப்பட்ட யோகிகள் அனைவரை காட்டிலும் யோகி நாமபி மத்கத்தேன அந்தராத்மனா என்னிடத்திலேயே உள்ளத்தை செலுத்தி இருக்கிற யோகி ஆத்மாவிடத்துல உள்ளத்தை செலுத்தி இருந்தா அவன் ஞான யோகி பகவானிடத்திலேயே உள்ளம் இருந்திருந்தால் அவன் பக்தி யோகி கீழே சொல்லப்பட்ட ஞான யோகியை காட்டிலும் கைவல்யார்த்தியை காட்டிலும் பகவன் பக்தி யோக உயர்ந்தவன் அதனால யோகி சர்வேஷாம் பக்தி அனைத்தையும் காட்டிலும் சிறந்ததல்லவா கர்மயோகத்தை விட विड़ भक्तियोगं ஜானயோகத்தை விட பக்தியோகம் மிகச் சிறந்தது மன்மனாத்ய ஏற்பட்டியோகம் பக்தியோக நிஷ்டன் யாரோ அவன் சிறந்த கதி அடைகிறான் பரிவிராட்டு யோகயுக்துக்தானீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயான்சித்தே கண்ணன் அச்சுரடத்தில கீதையில சொல்றார் தேசாம் சததயுக்தானாம் என்னோட எப்போதும் கூடியிருக்கணும்னு ஆசைப்படுறவர் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் எப்போதும் என்னை பஜனம் பண்ணுபவர் யார் ஒருத்தன் என்னையே பஜனை பண்றானோ யார் என்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அவர்களுக்கு பிரீத்தி பூர்வகம் நான் அதீத அன்போடே மிக பிரீத்தியோட ததாமி புத்தி அவர்களுக்கு நான் புத்தியை கொடுக்கிறேன் அந்த புத்தியை கொண்டு ஏனமாம் சித்தேன் அவர்கள் என்னையே வந்து அடைந்து விடுகிறார்கள் அப்ப கண்ணனே அந்த யோகத்தை கொடுக்கிறான் பக்திங்கிறது நாம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது பக்தி கிடைக்கணுமே ஆறு கொடுப்பர்கள் என்னால் பகவானே கொடுக்கிறான் நாம பெருமானிடத்தில் அன்பு காதலை வளர்க்கணுத்தோ அவர் தன்னடையே நம்முடைய பக்தியை வளர்க்கிறார் ருச்சியை நாம முதல்ல காட்டுணும் அவனிடத்துல ஒரு ஈடுபாடு சுவை அவன் எனக்கு அப்படிங்கிற முதலடியை நம்ம எடுப்பு வைத்தோம்னால் தன்னடையே அந்த சிவைய பெருமாள் நன்னா வளர்த்து விடுகிறார் அதுவே முற்றி முற்றித்தான் பக்தி ஆசரத் பரிவ்ராட்டு யோகயுக்தோகயுக்தன் அவன் உயர்ந்த கட்டி அடைகிறான் அபிமுகோஹ அடுத்தது சந்தேகம் வரும் யுத்த ரங்கத்திலே யார் கையில் பிடித்த வாழ் நழுவாமல் சம்பா முன்னாடி போய் சண்டை போட்டிருக்காரோ எதிராளியின் இடத்தில் ஆயுதம் யார் அவனை துன்புறுத்த மாட்டானோ இவனும் மோட்சத்துக்கு போறார் நமக்கு சந்தேகம் சண்டை போட்டா எப்படி சொன்ன உயர்கதி அடைவார் சண்டை போட்டா பிராணம் தானே போகும் இல்ல சொர்க்க வேணா போலாம் எப்படி உயர்ந்த கத்தி அடைவார்னு சொன்னால் இதுக்கு பதில் தெரிஞ்சு கண்ணனே அர்ஜுனனை சண்டை போட ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அதுக்கும் சேர்த்தே நமக்கு பதில் கிடைச்சும் பல பேர் என்ன சொல்லலாம் கீதா சாஸ்திரம்ங்கிறது சண்ட சாஸ்திரம் வேணும்னு தூண்டி விட்டது அகிம்சைய போதிக்க வேண்டிய கண்ணன் போய் கீதையினாலே அர்ஜுனனை சண்டை போடு சண்டை போடுன்னு இது நியாயமா அப்ப இத போய் ஒரு அகிம்சா சாஸ்திரம் சொல்லலாமா ஹிம்சையை தூண்டுகிற இன்னொரு பிரமாணமாக எடுத்துக்க கூடாது கண்ணன் சொன்னது ஏற்றுக்கொள்ளவே கூடாது அஹிம்சை தர்மம் அகிம்ச வழிதான் போக வேண்டும் இவர் ஹிம்சிக்க சொன்னார் என்று அறியாதவர்கள் பலர் பேசலாம் ஆனால் உண்மை யாதனில் எங்கு ஹிம்சிக்க போகணுமோ அங்கு ஹிம்சிக்குத்தான் தீர வேண்டும் அகிம்சை ரொம்ப சிறந்த தர்மம் தான் அதுக்குன்னு ஆபரேஷன் தேட்டர்லயே டாக்டர் கட்டி எடுத்துட்டு அகிம்சா பரமோ தர்மஹான் கத்திய கீழே வச்சுட்டு போயிட்டா அப்ப அடிபட்டவன் கத்தி என்ன ஆகும் இப்போ ஒருத்தனுக்கு கையில அறணும் கால்ல இறணும் மண்டை பழந்து போயிருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் ஆபரேஷன் தியேட்டர்ல பெட்ல போட்டாச்சு கத்திய டாக்டர் எடுத்தார் கத்திய வைக்க போறச்சே தோணுது அஹிம்சா பரமோ தர்மஹா அஹிம்சதானே தர்மம் நான் இந்த கத்திய வச்சு கிழிச்சா அது ஹிம்சையாச்சே அதனால கூடாது கத்திய கீழே வச்சுட்டு நடைய கட்டுட்டார் என்ன ஆகும் அவர் ஏற்கனவே இப்ப அவருக்கு அனஸ்தீஷியா கொடுத்திருக்காள் அந்த மயக்கம் தெளிந்து எழுந்த உடனே நேர டாக்டர்கிட்ட போவார் காலில் விழுந்து வணங்கி நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன ஏன் வெட்டாத ஊட்டு டீர் என்னவர் கேட்டுறாரு இல்லையோ அப்ப டாக்டர் சொன்ன அகிம்சா பரமோ தர்மா கேட்டுப்பறாவ சம இதுவா அஹிம்சை இதை போய் வெட்டாம இருந்தா தான் தப்பா போடும் என்னை வெட்டினா தான் எனக்கு உடம்பே சரியா போகும் அப்ப எங்கு வெட்ட வேணுமோ வெட்டி தான் தீர வேண்டும் இந்த இடத்தில் துரியோதன நடத்துல அரசு போய்விட்டது என்னால் பிற்பாடு மக்களின் கதி என்ன மேலும் கஷத்ரியன் தன் சண்டையை போடாமல் போய்விட்டால் அப்புறம் அவனுக்கு கதிக்கு ஏது வழி தர்மியாத் யுத்தாட்சிரேயா கத்திரியத்தன வித்தியதே தர்மமான யுத்தம் தர்ம யுத்தம் தர்ம யுத்தத்துக்கு மேலே கஷத்ரியனுக்கு மேலுலகத்துக்கு போவதற்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறது யுத்தம் பண்ணு யாரூர்தன் யுத்தம் பண்ண வேண்டியவனோ அவன் வீரமா யுத்தத்தை பண்ணா அவனுக்கும் உயர் கத்தின்னு ஏன் சொல்றான்னா இந்த யுத்தம் செய்தலே அவனுக்கு கர்ம யோகமாகிறது அது வெறும் சண்டையானது இல்லையே எப்ப தர்மயுத்தம் பண்ணிருக்கானோ அதுவும் இந்த யுத்தத்தில் பயனில் விருப்பம் இல்லாமல் இந்த யுத்தத்தை நான் புரிந்தேங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த யுத்தம் என்னுடைய கர்மாங்கிற எண்ணம் இல்லாமல் போர் புரிந்திருந்தால் அது கர்மயோகமாகிறது கர்மயோகம் தன்னடையே நீடித்து நீடித்து பக்தியோகத்தில் கொண்டு போய்விடறது முக்தியை பெற்றுக் ஆக சண்டையிட்டாலும் பக்தி யோகத்தில் போய் சேரலாம் ஆனால் எந்தெந்த எந்தெந்த கண்டிஷனோடு அந்த சண்டை போடணுங்கிறது முக்கியம் ராஜ்யத்தை ஜெயிக்கணும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக சண்டை போட்டா அது கர்மயோகமாகிறது அடைகிறான் ரணேச அபிமுகோ ஹட்டாத் யார் நன்கு யுத்த பூமியில் சென்று போர் அவனும் சூர்தனை காட்டிலும் உயர்ந்த கத்தி அடைகிறான் இத்தோடே